அத்தியாயம் தொன்னூற்றி எட்டு அன்புடைய மறுப்போராகிய வேதமுடையோரும் இணை கற்பிப்போரும் தெளிவான சான்று தம்மிடம் வரும் வரை தவறில் நீடித்துக் கொண்டே இருந்தனர் இவர் அல்லாஹுவின் தூதராவார் தூய்மையான ஏடுகளை ஓதுகிறார் அதில் நேரான சட்டங்கள் உள்ளன வேதம் கொடுக்கப்பட்டோர் தமக்கு தெளிவான சான்று வந்த பின்பே தவிர பிளவுபடவில்லை வணக்கத்தை அல்லாஹோக்கே களப்பட்டதாக்கி வணங்குமாறும் உறுதியாக நிற்குமாறும் தொழுகை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் தவிர அவர்களுக்கு வேறு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை இதுவே நேரான மார்க்கம் ஏக இறைவனை மறுப்போராகிய வேதமுடையோரும் இணை கற்பிப்போரும் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களே படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரே படைப்புகளில் மிகச் சிறந்தவர்கள் அவர்களது இறைவனிடம் அவர்களின் கூலி சொர்க்க சோலைகளாகும் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லாஹ பொருந்தி அவர்களும் அவனை பொருந்தி இது தனது இறைவனை அஞ்சுபவருக்கு உரியது